பிறந்தது என்னமோ வேடர் குளத்திலேயே தவிர அன்பிலே வந்து இவருக்குரிய சிகரம் வேற யாருமே இல்லை அப்படிப்பட்டவர்கள் கண்ட பின் கட்டேன் எங்கள் காலத்து யார் ஒன்று புன்தறு குருதி நிற்க மற்ற கண் குருதி பொங்கி மண்டு மற்ற அஞ்சேன் எனக்கு வருத்தமே கிடையாது ஏன் மிக விரைவில் இந்த கண்ணை நான் சுகப்படுத்துவேன் ஏன் மருந்து கை கண்டேன் இன்னும் உண்டொரு கண் அக்கண்ணை இடந்தப்பி ஒடிப்பேன் என்று இன்னொரு கண் எனக்கு இருக்குது அதனால நான் பெருமானு காப்பி என்னுடைய அந்த ரத்தத்தை ஆமா அவசர காரனுக்கு புத்தி மட்டுன்னு பேரு பக்குன்னு இடது கண்ணு நோண்டிட்டாருன்னு வச்சுங்க எங்க வச்சா கண்ணே தெரியாது நாம இப்ப வலது கண்ண வந்து வலது ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தாம்சாம் துயரம் தரும் எண்ணி துணிய கருமம் துணிந்த வின் எண்ணுவம் என்பது எழுக்கு முதல்ல காயி செஞ்சி விட்டு போய் சில பேர் கூட பாருங்க எங்கயாவது அப்பல்லாம் வேசி காய வைக்கிறது என்னன்னு கேட்டா எங்கேயா ஒரு சின்ன கிளை இருக்கு அதுல கட்டிவிடுவான் இன்னொரு பக்கம் பிடிச்சிட்டு நிப்பான் இது எங்க கட்டுறதுன்னு பார்த்தான் சுத்தி சுத்தி வருவான் முதல்லயே என்ன பண்ணணும் இங்க ஒண்ணு இருந்ததுன்னா ஒரு மூளை கட்டினா இன்னொரு மூளை எங்க கட்டுறதுன்னு பாத்துக்கணும் இல்லைன்னா கட்டுற விட்டுணும் இத ஒண்ணு வச்சுட்டு இங்க எங்கயா இருக்கு சார் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் இதெல்லாம் ஒரு காலத்துல இருந்து துணியெல்லாம் காய வச்சு கட்டுறதாக கேள்வி அல்லவா இப்ப அதெல்லாம் இல்ல எனவே அப்ப நமக்கு எப்படி தெரியும் இடது கண்ணில் சரியா வச்சு பொருத்த முடியாது என்ன பண்றது அன்பில் அவருக்கு திருவள்ளுவன் மற்ற உறுப்புகள் அகத்தே அல்லவா இருக்குன்னு அந்த உறுப்பு வேற மாதிரி நினைப்பு நான் வேற எந்த உறுப்பு வைக்கிறது தங்கையில் இருக்கிற வில்ல கொண்டு வச்சோம்னா அந்த வில்லு எங்க இருக்குன்னு தெரியாது ஆஹா நம்முடைய இடது காலை அந்த கண்ணில் வச்சுர்றது இந்த கண்ணை இடது கண்ணை நோண்டுறது நோன்னொன்னு அந்த கால் விரல் எங்கே இருக்குது அந்த இடத்துல தான் கண் இருக்குது அதில் அப்படியே வச்சுட்டா அருமை அருமை அருமை அப்படின்ட்டு எனவே இடது காலை அந்த கண்ணில் வச்சாராம் சிவ சிவன் உள் நிறைவிறுப்பினோடும் ஒரு தனிப்பகடி கொண்டு தின்னார் கண்ணில் ஊன்ற சின்னனார் கண்ணில் அந்த இடது கண்ணுகிட்ட அந்த கையில இருக்கிற இல்லவா கருவியான் போச்சான் அப்படி போன உடனேயே என்ன செய்ய ரெண்டு கண்ணையும் கிடைக்கிறதா எங்க பெருமானுடைய திருவுள்ளம் இல்லவே கண் கொடுத்துருள்வாரே இல்ல கண் கொடுக்கின்ற பெருமான் போய் பாடுறார் எங்க ஆலந்தான் உகந்தாணி காஞ்சிபுரத்தில் இது மாதிரி சாமி கண்ணெடுத்துட்டியே அப்படின்னார் உடனே அருமையாக வலதுகண் கொடுத்தார் இங்கே காஞ்சிபுரத்தில் இடதுகன் கொஞ்ச நேரம் போனேன் ஏன்னா வலதுகன் கொடுத்ததுனால விட்டுட்டு காஞ்சிபுரத்தில் வலதுகண் கொடுத்தவர் இங்கே இருந்து அங்கே போங்க போய் இங்கே போய் போய் திருவாரூர் போனார் திருவாரூர் போகும்போது இதுக்கு முன்ன போன போது திருவாரூர் போன போது பிரமாத பெருமானே ஆரூருக்கு வருக என்று சொன்னார் தில்லையில் வழிபாடு செய்கிறார் நீ ஆரூர நம்பால் வருக என்று பெருமாள் செய்தாலும் அதனால் ரொம்ப அருமையா திருவாரூர் போனார் அது முதல் முறை போனது அப்ப ரொம்ப அருமையா தாளம் எல்லாம் போட்டு ஜம்முன பாடினது எந்த இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் வரோ கேளி என்று போனார் அப்போ இப்போ ஒரு கண் போய் அதில் அங்க யார் இருக்கா திருவாரூர்ல பறவை யார் இருக்கிறார் அவர் ஊடல்ல வேற இருக்கிறார் ஊடல் வேற அந்த அம்மாவுக்கு தனக்கு தகராறு கண்ணும் ரெண்டுல ஒன்று போயிச்சு அந்த அம்மா என்ன நினைப்பாங்க ஆமா கட்டணத்தாலியை விட்டுட்டு போனா இப்படிதான் சந்தியில் நிற்கணும்னு அந்த அம்மா சொல்லிட்டு இருப்பா சொல்வாள் அதனால் ரொம்ப போன நேரம்லாம் ரொம்ப சேர்க்கல அருமையா செய்தார் மாலை நேரம் இல்ல மணி அஞ்சரை மணி ஆறு மணி இருக்கும் பொழுது இறங்க திருவாரூர் போராலாம் அப்ப போய் சக்கரவால இளம் பேடை தேவல்கால் அக்கிரமங்கள் செய்யும் அடிகள் என்றெல்லாம் அந்த பறவைகளை மாலை நேரத்து பறவைகள் பாடிட்டே போராட்டம் போய் தோய் பொழுது திருவாரூர் திருக்கோவில் சாய ரட்ச எல்லாருமே எல்லா கோயிலும் இருப்பாங்க சாயரட்சி வழிபாடு செய்வாங்க திரும்ப இந்த ரெண்டாம் காலத்துக்கு பிறகு அர்ஜாமத்தில் சில பேர் தான் இருப்பாங்க நிமிஷம் அவர் கூட சிவாச்சாரிய கூட வடகடை பிரசாதம் சாப்பிட்டு வெளியில வந்து அப்ப யார் இருக்க மாட்டாங்க இந்த ரெண்டாம் காலம் முடிஞ்சு அர்ஜுஜாமத்துக்கு முன்ன இடையில இந்த எட்டரை டு ஒன்பது எட்டரைக்கு மேல ஒன்பதுக்குள்ள போனார் இதெல்லாம் செய்கிழார் சொல்லுகிறார் சரியான வருத்தம் ஏ சாமி ரெண்டு கண்ணை கெடுத்த நீ ஒரு கண்ணை காஞ்சிபுரத்தில் கொடுத்துட்டு இன்னொரு கண்ணை இன்னும் தரல அங்கே தான் கொட்டிவிட்டார் மீளா அடிமை உமைக்கே ஆளா பிறரை வேண்டாதே பெருமானிய நீ எந்த தடுத்தாட்கொண்டாயோ அன்று முதல் மீளா அடிமையா இருக்கிற சுவாமி இன்னைக்கு வட்டத்தில் வேலை அவன் எனக்கு எஜமா நாளைக்கு வேலை அவன் எஜமான சுவாமி மீடா அடிமை உமக்கீடா வேற யார் அதான் இன்னைக்கு மடங்கள்ல கடைசியில எப்படி எழுது கேட்டா இங்கனம் மீளா அடியவன் என்று போட்டு எழுதுற பழக்கம் அதெல்லாம் போட்டு போவிய அன்புள்ள போடுறான் அப்படிலாம் போடப்படாது சனிதான எழுதும் போது அன்புள்ளது அதெல்லாம் இடம் அங்க போய் அன்பு வராதுங்களா தான் அருள் என்ன பண்ணு அடியவன் தான் போடணும் அது எப்படி போடணும் இங்கனம் மீளா அடியவன் உங்களுடைய அடிமையை விடுத்து நான் வேறு எந்த இடத்திற்கும் மீளமாட்டேன் மீளா அடியவன் என்று போடணும் பழைய சம்பிரதாயம் மேலா அடிமை உமைக்கீ ஆட எந்த உன்னுக்காவதும் சுவாமி நான் எதேன்னு வேணும்னா பிரத்தியார வேண்டியிருக்கேன பிறரை வேண்டாதி வேண்டதே இல்லையா அப்படி இருக்கிற எனக்கு மூளா தீ போ மூலாத்தி போல் இந்த மூலாத்தி போல்னா இந்த கொல்லர்கள் என்ன பண்றாங்க கேட்டாங்க பற்றையில அப்பெல்லாம் வந்து அந்த இது அதுக்கு என்னன்னு பேரு பத்தி மறந்துட்டோம் துருத்தி அந்த துருத்திய இப்படி பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் லேசா நெருப்பு ரெண்டு வச்சு நெருப்பு கரை அது மேலே கறியை போட்டு எப்படி இது பண்ணுவாங்க காற்று வர வர வர வர வர என்னன்னு கேட்டா அந்த கரீ கண்ணங்கரை இருக்கிறது பூரா என்ன ஆகும் செந்தடலாகும் அல்லவா மூளாத்தி போற்று அடிக்கும் போது உள்ள என்ன பருங்க மூண்டு வரும் கீழே இருந்து அந்த அந்த ஒளி வரும் நெருப்பு வரும் அந்த உள்ளே கணன் அதனால என்னுடைய அந்த வருத்தம் இருக்குதே சுவாமி அது இங்கே இருந்து வருது சுவாமி மூலாத்தி போல் உள்ளே கணன் அது எனக்கு எப்படி தெரியும்னு கேட்கறியா முகத்தால் அந்த முகம் அப்படியே காட்டுதான் ஆளாயே இருக்கும் அடியார் தஙங்கள் அல்ல சொன்ன காடியாருடைய வருத்தத்தை நீங்களே தெரிந்து செய்யணும் வருத்தத்தை வெளிப்படையா சொன்னா கூட வாங்கிருப்ப கொஞ்சமும் கவலைப்படாம இருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீர இந்த பாட்டை இது வந்து வேற யார இந்த பண்ணல பாடல இவர் தான் பாண்டார் இந்த பண்ணில பாடுறத இப்படிதான் பாடணுமே தவிர இங்க போய் கமபதிதம பாட்ட தலையில கூட போன அழறாறு மனுஷன் போறியட அதனால அந்த பண்ண பாடுகின்ற பொழுது தானே அழுதற வேணாம் வாழா இவ்வளவு சொல்லியும் கூட கொஞ்சம் கூட கருந்து செலுத்தலையே கொஞ்சம் கூட என் முகத்தை பார்க்க மாட்டீங்க நீங்களே திருவாரூரில் வாங்கு போரி இந்த மாதிரி வந்த அறிவிப்பா அறிவிப்பாட்டை எல்லாம் நினைக்கிறோம் அந்த அமைப்பிலே சின்னனார் கண்ணில் ஊன்ற சின்னனார் அப்படி அந்த இடது கண்ணில் அப்படி அந்த அம்பை கொண்டு நிறுத்தினது ஊன்ற தருத்திலர் தேவதேவர் பெருமான் அடியவர் இப்படிலாம் செய்வாரா செய்ய மாட்டாரே அதனால் அவருக்கு தரிக்கல என்ன செய்தார் செங்கன் வெள்விடையின் பாக தின்னனார் தம்மையாண்ட அங்கன திருக்காலத்தி அற்புதர் தம்கண் முன் கிடக்கும்ார் பாருனதுல என்ன பண்ணாரு தன்னுடைய ஒரு கையினால இருகையும் பிடிச்சாரான் ஒரு கையில் இருகையும் பிடிக்க கண்ணப்பர திருமறம் பதினோராம் திருமுறை இருக்கு தன் ஒரே ஒரு கையில ரெண்டு கையும் அப்படியே பிடிச்சிட்டாரான் ஏன்னா ரெண்டும் சேர்ந்துதானே தோண்டணும் அந்த ரெண்டு கையும் பிடிச்சிட்டு பிடித்து விட்டு என்ன சொன்னார் வாயினாலே மூன்றடுக்கு நாக கங்கணர் அமுதவாக்கு கண்ணப்ப நிற்க என் மூன்று முறை சொன்னாராம் நில்லு கண்ணப்ப நெல்லு கண்ணப்ப நெல்லு கண்ணப்ப என் அன்புடை தோன்றல் நெல்லு கண்ணப்ப பதினோராம் திறமுறை அதை வைத்து அவங்க பாடுகிற மூன்று முறை சொன்னாராம் என்னைக்குமே ஒரு எல்லையை எத்தனை சொல்லலாம் மூன்று முறை தான் எல்லை அடுக்கு மூன்றுக்கு மேல வரக்கூடாது ரெண்டும் அடுக்காக நாலும் அடுக்கு மீறியது அடுக்கு மூன்றே தொல்காப்பியம் அடுக்கி வருகின்ற சொற்கள் மூன்று முறை அடுக்கலாம் இருக்கு நெல்லு கண்ணப்ப நெல்லு கண்ணப்ப என் அன்புடை தோண்டல் நெல்லு கண்ணப்ப என்று அந்த மூன்று முறை சொல்லி என் அன்புடை தோண்டல் அன்பின் மகனே வேணாப்பா என்று சொன்னார் எனவே கையினால் தடுத்தும் வாயினால் அருளியும் தடுத்தாராம் பெருமாள் தடுத்தாட்கொண்டார் என்று காணவர் பெருமானார்தான் கண்ணிடம் தப்பும் போதும் அல்லவா அப்படி நிற்க என்று சொன்னாராம் சொன்ன பிறகு மீண்டும் ஒரு ரீலை அப்படி போட்டு காட்டுறார் யாரு சேர்க்கிறார் அதான் அது ஒளியும் ஒலிங்கிறேன் மேல இருக்கிற ஆளு எதெல்லாம் பார்த்தானார் அவர் இயல்பாக வந்து வழிபாடு செய்ய வந்ததும் இந்த இப்ப நடந்ததெல்லாம் இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் சாரம் அல்லவா அந்த கண்ணில் தண்ணி வரவும் கையில அந்த வில் விட அது விட இது விட என்றதும் போய் ஒரு வளம் வந்ததும் மீண்டும் காணாமல் போது என்ன செய்யப்பாங்க ஆ என்று சொல்லி மடிந்ததும் அதில் இருக்க காணாமல் கொஞ்ச நேரம் பார்த்து ஆடே என்று சொல்லி அருமையாக கண்ணை இழந்ததும் நின்றதும் நின்றவுடன் மீண்டும் ஒரு கண்ணில் வரவும் அதற்கு எனக்கு கவலை இல்லை என்று நினைப்பதும் தன் காலை ஊன்றி இடது கண்ணில் ஊன்றும் போதும் இதுவரை நடந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துக்கிறான் யாரே மேல இருக்கிற வெள்ளவேட்டியாளு சிவாச்சாரியார் பார்த்தார் காணவர் பெருமானார்தம் கண்ணிடம் தப்பும் போதும் ஊனமது உகந்த ஐயர் உற்ற முன்பிடிக்கும் போதும் ஞானமா முனிவர் கண்டா மரத்து மேல் இருக்கிற அந்த முனிவர் விடாமல் பார்த்தாராம் நான் முகன் முதலா உள்ளவான் அவர் வலர் மாறி பொழிந்தனர் மறைகள் ஆற்ப அவர் மட்டுமா கண்டார் இல்லை தேவாதி தேவர்கள் எல்லாம் கண்டார்கள் அவர்கள் மட்டுமா கண்டார்கள் இல்லை நம்முடைய ரத்னகிரியிலே நாமெல்லாம் நம்முடைய குருமூர்த்தியுடைய திருவிழினாலே நாமும் இப்பொழுது கண்டிருக்கிறோம் இல்லவா இப்படி எல்லோரும் காண பார்த்தமாம் பேரினி இதன் மேல் உண்டோ பிரான் தெருக்கண்ணில் வந்த ஊரு கண்டஞ்சி தம் கண் இடந்தப்ப உதவும் கையை ஏர் உயர்த்தவரசம் கையால் பிடித்து என் வலத்தில் மாரிலாய் நிற்க என்று மண்ணு பேரருள் புரிந்த உடனே பெருமான் செய்தாராம் என்ன செய்தார்னர் மாறிலாய் அருமையான சொல்லு மாறிலாய் என்ன மாறு நீ தொடக்கத்தில் முதல் முதல் நானனோடு வந்த போது எந்த மாதிரி வந்தவுடனே எவ்வளவு அன்பு செலுத்தினியோ அந்த அன்பில் கொஞ்சம் கூட மாறுதல் இல்லாமல் இருக்கிற அன்னைக்கு ஒரு விதமான அன்பு பிறகு வன்பு அப்படியே சென்று தேர்ந்திருதல் நின்று பயன் இன்மை இலக்கணம் சொல்கிற மாதிரி போக போக அப்படியே பழக பாலும் புளிக்கும்ங்கிற மாதிரி ஆகாம மாறில்லாத அன்பு நம்முடைய மணிவாசர் கூட மாறில்லாத மாக்கருணை மாறிலாத மா கருணினர் பெருமானின் அரியவர்களுக்கு ஒரு காலத்தில் கருணை செய்து இன்னொரு காலத்தில் கொஞ்சம் அழுப்போ சருப்போ ஏற்படுவதில்லை மாறில்லாத கருணை அதுபோல இங்கே மாறில்லாத அன்பு மாறுபாடு அன்பு ஆதலால் நீ எங்க இருக்கணும்னாரு மாரிலாயன் வளத்தில் நிற்க என் வளத்துல எப்பவும் நீ இருக்கணும்டா அப்படின்னா பாருங்க அவருக்கு அவரு கண்ணு அப்படி சும்மா இருக்க மாட்டான் வலது கண்ணா இடது கண்ணா அதுல வேற வலதுன்னா அதுல வதுல கொஞ்சம் அதிகம் அதிகம் இருக்கும் அல்லவா அது போல இங்க மாரிலாய் வளத்தில் நிற்க அப்ப இங்க கைலாய மலையில போய் பெருமாண்டத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்ன பக்கத்துல ஒரு உருவத்தை வைக்கணும் அது எது நம்ம கண்ணப்பர் மாரிலாய் வளத்தில் நிற்க என்று அருள் செய்தார் அப்ப பெருமான் கண்ணப்பர் இடத்துல எங்கே இருக்கிறார் அவர் வலது பக்கமாகவே அப்பொழுது இருக்கிறார் வலது பக்கமாக இப்ப நீங்க அறுபத்தி மூணு வரலாற்றுல தனியா கண்ணப்பர் இருக்கிறார் ஆனா இந்த உணர்வோடு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எங்கே சென்றாலும் எந்த சிவலிங்க திருமேனியை கண்டாலும் சிவலிங்க திருமேனியுடைய வலது யார் இருக்கிறார் கண்ணப்பன் மாறிலாய் வளத்தில் நிற்க என்று அருள் செய்தாராம் இப்படி இது மாதிரி அறுபத்தி மூன்று இப்படி வளத்தில் நிற்க அருள் செய்தது இவருக்கு தான் ஒரு விதமான அருள் இந்த வளத்தில் என்று அருள் செய்தது இவருக்கு செய்த அருள் சொல்லுற இப்படி எல்லாம் இருந்ததை பாருங்க இங்க உடனே நீங்க என்ன பண்ணிருந்த இந்த நாவல் கதையை முடிச்சு காட்டுவான் ஏனைய வெள்ளி தெரியல் ஐயா மேல இருந்த சிவாச்சாரியார் என்ன பண்ணார் என் சொல்லியும் ஏன என்ன பண்ணிருப்பார் நேர கீழே இறங்கியிருப்பார் வந்து காலை உழுந்திருப்பார் யார்ட இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படி அன்பிருப்பார் அவ்வளவுதான் இப்படிப்பட்ட என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய மூதாதையெல்லாம் காணாததை கண்டேன் இந்த மாதிரி எலும்பும் இறைச்சியும் ஆனால் அதே கண்களினாலே இப்படிப்பட்ட அன்பின் வடிவமாக இருக்கிற கண்ணப்பரையும் கண்டேன் என்று அந்த சிவாச்சாரியார் மனமகிழ்ந்து கீழே அவையெல்லாம் வெள்ளித்திரையில் காண்கல சொல்லல அதனால் இறந்த பினார் கையை பிடித்தார் பலத்தில் இருக்க என்றார் கண்ணப்பர் என்ற பெயர் நமக்கு கிடைத்தது இந்த நில்லு கண்ணப்ப கண்ணப்ப என்று வாயினாளை சொன்னது அவர் கண்ணப்பரான அவர் வாய்நாள் எனவே அதை பற்றியே பேசல என்ன மங்குல் வாழ் திருக்காலத்தி மன்னனார் கண்ணில் புண்ணிய தங்கனால் மாற்றப்பெற்ற தலைவர்தால் தலைமேற்கொண்டே கங்கை வாழ் தடையார் வாழும் கடவுரில் கலையநாதம் பொங்கிய புகழின் மிக்க திருத்தொண்டு புகழழுத்தேன் இப்படிப்பட்ட அருமையான கண்ணப்பொருளுடைய திருவிழிகளை வணங்கி இனி திருக்கடவூரிலே குங்குளிய கலையர் என்ற ஒரு பெரியவர் வாழ்ந்தார் அவரை பற்றிய வரலாற்றை நான் சொல்லுகிறேன் என்று ஆரம்பிச்சுட்டேன் அந்த சிவாச்சாரியாருடைய நிலையை நிறைவில் காட்டாதது ஒரு அருமையான அமைப்பு வேட்பனை சொல்லி வினையில எஞ்ஞான் கேட்பினும் சொல்லாவிடல் திருவள்ளுவர் அதாவது ஒரு ஆன்மாவுக்கு வேண்டிய செயலை நீ அவன் விரும்பாவிட்டாலும் சொல்லணும் அவனுக்கு தேவையில்லாததை நாலு தரஞ்சு தரம் கேட்டா கூட சொல்லாதுங்கிற வேட்பனை சொல்லி எந்த ஒன்று நம்ம கூட பழகிறவர்களுக்கு தேவையோ அதை சொல்லணும் தவறாம தேவையில்லாதத பலமுறை கேட்டா கூட சொல்லுவான் வினையில எஞ்ஞாண்டும் கேட்பனும் சொல்லாவிட ஏன் திடீர்னு இந்த பாட்டு ஓ அன்பின் மிகுதிக்காக சொல்றீங்களா போன்ற அன்பினன் மாதோ அந்த தோடதான் மாரிலா அன்பு இல்ல தலைநாள் போன்ற அன்பினன் மாதோ என்று சொல்றமே அதுதான் இங்க மாறிலா அன்பு ஒரு நாட் செல்லலம் இருநாச்செல்லம் பல நாள் பயின்று பலரோடு செல்லினும் அன்பின மாது யாரு அதிகமா நெடுமா அவ சொல்றாருல்லப்பா ஒருத்தரண்டு பேரா போனது இல்ல சொல்லும் அப்ப கூட இது என்ன முத நாள் போனோம் அந்த ருசி வந்து அடுத்த மாசம் அப்படின்னு நினைக்கிறது அதுக்கு அடுத்த மாசம் இன்னும் பேர் அழைச்சிட்டு வந்துட்டு அதனாலதான் என்று கருதலையாம் பல நாள் பயின்று பலரோடு செல்லினும் பல நாள் பயின்று பயின்ற லேசில் வர்றதில்ல அங்கேயே தங்கி விடுறது பயின்று பலரு செல்லினும் போன்ற அன்பினும் அப்படிப்பட்ட அரியமான் இறந்து விட்டான் அப்படி தான் சொன்ன இனி பாடனரும் இல்லை பாடனர் கொன்று ஈகுனரும் இல்லை நான் தான் சொல்றது இனி பாடுனரும் இல்லை எங்கள் சங்க இலக்கியம் போல இனி பாடினரும் இல்லை சங்ககாலத்தோர் போல இனி பாடுநருக்கு ஈகுனரும் இல்லைன்னு மங்களம் பாட்டு அதனால பாட்டு வரவே இல்லை எங்க வந்து சொல்லுங்க சங்க இக்கியம் போல வந்து பாட சொல்லுங்க நாலு வரி தான் சொல்லுங்க நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக நல்லவர் ஆடவர் அப்படி நல்ல வாடி பாரி பாரி என்று பல ஏற்றி ஒருவர் புலரும் பாரி நல்ல பாட்டு அருமையான பாட்டு அதனால வந்தது கோபிங்கோடு சொல்லுவார கடைசியில் இறக்கும் தருவாயில் அவருக்கு ஒரு இடத்தை அகழ்ந்து வைன்னு சொன்னார் வடக்கெடுக்க போறார் தான் வடக்கு இருக்க போகின்ற பொழுது இன்னொரு இடம் எதுக்காக ஒருத்தர் பிசுராந்தியாரு சொல்லிட்டே இருப்பாரு அவருக்கா இருக்க மாட்டேங்க அவரை கண்ணால நம்ம பார்த்ததுமில்ல இவர் அவர கண்ணால பார்த்ததுமில்ல அப்படி இருக்காருங்க கண்ணால் ரெண்டு பேரும் ஒரு ஒரு கண்ணால பாக்கா கூட அவ்வளவு நெடுதான் அப்ப சொன்னாராம் அந்த கோப்பரஞ்சோடன் கிழக்கும் காலை பிசிலாந்தாற்ற போய் ஐயா உங்க பெயர் என்னவோ கேட்டோன்னு என் பெயர் கோப்பெருஞ்சோடு சொல்லுவானா அந்த கோப்பெருஞ்சோடு சொல்லும் போது அது அவர் மகிழ்ச்சியா சொல்லுவார் இவர் என்னது என் பெயர் பேதைச்சோடன் என்னும் இந்த முட்டா பெயர் சொல்லுவார்தான் முட்டா பெயர் சொல்லுவார் என் பெயர் பேதைச்சோடன் அதனால் நிச்சயமா இங்க வந்து விடுவார் அதனால அவருக்கு தோன்று தோன்ற உடனே வந்தாராம் ரொம்ப அருமையான புறநானூல் பாட்டதெல்லாம் என்ற கோணது பெருமையும் அது பழுதின்றி வந்தவன் பெருமையும் வியத்தொரும் வியத்தொரும் வியப்பெருந்தன்றி ஆனால் இந்த கோப்பரஞ்சோழனுக்கு எப்படி தெரிஞ்சது சாமி வந்து விடுவார்னு சொன்னதாரு அதே மாதிரி வந்து விட்டார் வறுவன் என்ற கோணது பெருமையும் அது பழுதின்றி வந்தவன் பெருமையும் வியத்தொரும் வியரும் அதெல்லாம் பொண்ணா நூறே படிக்கிறது இல்ல அப்போ என்ன பண்ணாரு அவராவது ஒரு முறை அவருக்கு ஒரு நாள் கேடாதிருந்து கேட்டு நேரா வந்தார் வந்தார் வந்து அருமையா அவர் பின்னால் இவர் இருக்க அருமையா அவரை பத்தியே நம்முடைய திருப்பழனத்துல பத்து பாட்டுல ஒன்பது பாட்டு பாடிக்கிட்டே வந்தார் பத்தாவது பாட்டு வருது ஒளிய ஒளியில காட்டு மாட்டான் முன்னாள் திருநாவுக்கரசர் இதோ திருப்பழனும் திருக்கோவில் திருக்கோவில் முன்னிலையிலே நாவக்கரசர் பாடுகிறார் பின்னாலே யார் இருக்கா அப்போதிரிகள் அப்படியே உட்கார்ந்துருக்கு அருமையா கேட்டுக்கிட்டு திடீர்னு இந்த பத்தாவது பாட்டு வந்துட்டு வஞ்சீத்தன் வளைக்க வந்தான் வாரி பொ என்ன மோடி என்னை ரொம்ப வஞ்சனை செய்துட்டு இனி உன் பிரியவே மாட்டேன் பிரிந்தால் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனான் திரும்ப வரவே இல்லடி வஞ்சீத்தன் வளைக்க வந்தான் வாரே ஆயிடும் திரகன் பரந்தார்க்கும் பழனத்திருப்பணத்திற்கிறேன் பெரும்பான்மைக்கு படுகிற பழனத்தான் அது வரைக்கும் என்ன பண்ணிச்சு கேட்டா அருமையா போட்டுவா கால் திரகண்ணம் பரந்தார்க்கும் பழனத்தி அஞ்சி போய் களிமலி அழல் ஓம்பும் அப்பூரிப்படி பாடித்தர பாடிப்பார் நிச்சயமா சத்தியம் தான் பாடிப்ப இந்த அஞ்சி போய் களிமலியே என்று சொன்னோடனே அழல் ஓம்பும் என்ன பண்ணிருக்காங்க இது வரைக்கும் தாளம் போட்டது இது ஏன் அடியணை பற்றி இது எதுக்கு அடியணை பற்றி உள்ளவெல்லாம் நைந்து ஒில் உள்ள காட்டுதுலாம் யோகிதாது அந்த அன்பினுடைய திறமையா உண்மை அந்த மூன்றாம் வரி வருகின்ற பொழுது அது வரைக்கும் என்ன பண்ணிருப்பார் ரொம்ப அருமையா அப்போ அறிகளோ மூன்றாம் வரி தன்னை பற்றியது என்று சொல்லும் போது சிவசிவ அரியணை பற்றி எதுக்கு நான் என்ன செய்துட்டு ஆனா இவர் கலிமே நீல் ஓம்பும் அப்படி பாடும் அதெல்லாம் அருமையான சந்திரமுறை ஒளிவுல்ல காட்டமான கழுதெல்லாம் காட்ட வேண்டாம் ஆனா அருமையா இருக்கு அஞ்சி போய் களிமெலிய அதும் அப்போதி ஒவ்வொரு நாளும் இப்படியா முடிவு இப்படி இப்படி பேருக்கு முன்னே எழுந்திருந்து பெருமானை வழிபாடு செய்துட்டு எரிவோம்பி அதன் வாயிலாக இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் நல்ல மழை பெய்து நல்ல வளஞ்சிறக்க நலஞ்சிறக்க வாழ வேண்டும் என்று செய்கின்ற பக்தி செல்வம் அல்லவா இந்த அப்பூ நான் அந்த வரியை சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக அப்படியெல்லாம் இருந்த பெரியவர்கள் பெரியவர்கள் அதில் இவங்க சொன்ன எனவே இப்படிப்பட்ட நல்ல வேலை இதெல்லாம் எழுதினால இவற்றையெல்லாம் நான் நினைவு முடிந்தது நினைவு கூற முடிந்தது அதனாலதான் பரிமையல் எழுதினார் புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் நட்பம் கடமை தரும் புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் நட்பம் கடமை தரும் அது ஒரு ஒரே ஊர்ல பிறந்தோ அல்லது ஒரே நாட்டில் பிறந்தோ கூட இருக்கணும் அவசியம் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் பலமுறை வந்து பார்க்கணும் கூட அவசியம் இல்ல உணர்ச்சிங்கிறது ரெண்டு பேருக்கு இருக்குமான அதான் என் நட்புக்கு திறப்புனர் என்ன உணர்ச்சி இந்த ஆன்மாவுக்கு என்ன உணர்ச்சியோ அதுவே அவருக்கு உணர்ச்சியா தன் பெயர் கிழக்கும் கால என் பெயர் பேதைச்சோழன் என்ன என்று சொன்னாரு அது மாதிரி அது மாதிரி உணர்ச்சிதான் எழுதினார் கோப்பிரஞ்சோடும் பிசிலாந்த யாரும் போல அவருக்கு வேற எடுத்துக்காட்டு தெரியல உணர்ச்சிதான் நட்பம் கிடைத்தார் அது போல இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க பிறந்த கனிங்கும் போது பலா பழத்தையே மாம்பழத்தை எழுதல ஏன் இப்ப இருக்கிற மாம்பழம் ஆச்சு ஜெயிக்கவே இல்லை எந்த மாம்பழமும் நல்ல இனிமே மாங்கனியெல்லாம் சிறப்பு அது ராமலிங்க சுவாமிய காலத்தில் இப்ப இருக்கிற மூன்று கனியும் பிழிஞ்சதுன்னா இருப்ப காய்கறம் இன்று கனி என்பது அவ்வைண்ட நெல்லிக்கனி போல் அமிழ் ஆவனவற்றை அதான் பரிமையாள என்ன சரி எனவே இப்படி எல்லாம் பல நினைவுகளையும் செய்யும்படியாக உங்களுடைய கடிதம் கிடைத்தது அதனால வணக்கம் கூறி இந்த அளவிலே நாம் கண்ணப்பர் திருவிழாற்றை எப்படியோ திருவுருளினாலே ரெண்டு ஒன்னு ரெண்டு ஒன்னு தொண்ணூத்தி ஆறு தொடங்கியது தொண்ணூத்தி எட்டு தொடங்கியது ரெண்டு ஒன்னு தொண்ணூத்தி எட்டு தொடங்கியது சரிங்களா ரெண்டு ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து இன்னைக்கு என்ன ஆறாவது நாள் அல்லவா இன்னைக்கு என்ன தேதி அஞ்சு ஆறுவாரு அதான் நம்முடைய பட்னத்தார் சொன்னார் நாள் ஆறில் கண்ணிடந்து அப்பவல்லேனல்லேன் கேட்டு மிக பெரியவர்களாய் உங்களுக்கும் நம்முடைய அண்ணாமலை அன்பரவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவித்து